ிாத்தய தோத்திரவேற்றைக்கணாயமே நம ஸ்ரீபகவ அம்சு ஜானிதினம் தமச்சயர்ஜவ அபயம் சத்வசம் சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஹா யஜா சுவாத்தியாயா தபா ஆர்ஜவம் அப்படின்னு ஒன்பது குணங்களை இங்க தெய்வ குணங்களாக भगवान இங்க உபதேசம் பண்ணுறார் இன்னும் சில குணங்கள் இருக்கு மொத்தம் இருபத்தி ஆறு குணங்கள் தெய்வீக குணங்கள்னு உபதேசம் பண்ணுறார் அதில் முதல் குணம் அபயம் இதுக்கு அர்த்தம் நேற்றைக்கு பார்த்துருக்குறோம் மேலும் சில அர்த்தங்களை சொல்லிவிட்டு அடுத்த குணத்தை பற்றி பார்ப்போம் ஆதிசங்கரர் அபயம்ங்கிற சொல்லுக்கு அபீருதா அபயசீலத்தா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் அதாவது பயம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் சாஸ்திரம் உபதேசம் பண்ணின விஷயத்துல சந்தேகத்தை விட்டுவிட்டு அனுஷ்டானம் பண்ணுறது அதை கடைபிடிக்கிறதுல உறுதியாக இருக்கிறது அதுக்கு பேர் அபயம் ஆதிசங்கரர் அவருடைய உள்ள கிடக்கை அது மாத்திரம் இல்லை சாஸ்திரத்தில் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறதுனால நரகம் வருமோனுங்கிற பயம் வரவே வராது கடைப்பிடிக்கலைன்னா மனசில் ஒரு பயம் வரும் ஐயோயோ நாம் சரியாக இதெல்லாம் செய்யலையே இனி வாழ்க்கையில் பின்னால நமக்கு என்ன ஏற்பட போகிறதோங்கிற ஒரு பயம் ஏற்படும் அந்த பயம் வராது அந்த குணத்தை சம்பாதிக்கணும் இந்த அபயம்ங்கிற குணத்தை தர்மத்தை உறுதியாக கடைபிடிக்கிறதன் மூலம் சம்பாதிக்கணுங்கிற அர்த்தம் இங்கே இருக்கிறது அதே மாதிரி ஒரு சன்னியாசி எல்லாவற்றையும் திறந்து விடுகிறார் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அபயம்னு பேர் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பணத்தை திறந்து விட்டேன் உற்றார் சுற்றம் எல்லாரையும் துறந்து விட்டேன் இனி நான் எவ்வாறு வாழப்போகிறேனோ அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அபயம்னு பேர் இந்த குணம் இருந்தால்தான் மனசுக்கு தூய்மை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வேதாந்தம் படித்து ஆத்மா அபயஸ்வரூபங்கிற உண்மையை புரிஞ்சிக்க முடியும் ஆகவே தர்ம அனுஷ்டான நிஷ்டையத்தான் அபயம்ங்கிற சொல்லால் குறிப்பிடுகிறது சாஸ்திரம் நேற்றக்கே பார்த்தோம் சாமானிய பயம் எல்லாருக்கும் இருக்கிற பயத்தை விடணும்னு சொல்லல முடியாது அது இன்ஸ்டிங்டா இருக்கு நாமளா கல்டிவேட் பண்ணிக்கிற பயத்தை தான் விடணும் நாமளா கற்பனை பண்ணிக்கிறோம் நிறைய விதமான விதவிதமான கற்பனைகள்லாம் பண்ணிக்கொள்றோம் அந்த பயத்திலிருந்து விடுபடணுங்கிற அர்த்தத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு அடுத்தது சத்வ சம்சுத்திஹி சத்வம்னா இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் சம்சுத்திஹி அப்படின்னா காரியம் பண்ணுற போது லௌகிக காரியங்கள் எல்லாம் பண்ணுற போது பிறரை ஏமாற்றக்கூடாது பரவஞ்சன மாயா அனுர்த்தாதி பரிவரஜனம் சுத்தபாவேன விவகாரா இத்தியர்த்தா எல்லாரோடையும் சேர்ந்து காரியம் பண்ணுற போது விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏமாத்த புத்தி இல்லாமல் மன தூய்மையோடு பண்ணணும் ஆக நம்ம வாழ்க்கை மிக குறுகியது அல்பமான பொருளுக்காக பதவிக்காக புகழுக்காக வஞ்சன பண்ணக்கூடாது ஆகவே அதை தான் சொல்றார் அந்த பண்ணாமல் இருக்கிற ஒரு மன நிலை என்றால் மனம் சம்சுத்தினா தூய்மை மன தூய்மையை உடையவர்களாக இருக்க வேண்டும் மனதில் கபடம் இருக்கக்கூடாது என்பது கருத்து ஞான யோக வியவஸ்திஹி சாஸ்திரம் குரு இவர்கள் வாயிலாக ஆத்மா முதலான தத்துவங்களை பற்றின ஞானம் தெளிந்த ஞானத்துக்கு பேரு ஞானம்னு பேர் சாஸ்திரம் குரு இவர்களுடைய துணையுடன் பெறப்படுகின்ற ஆத்மா முதலான சொற்களினுடைய உள்ளார்ந்த பொருளை அறிந்து கொள்வது ஞானம் யோகம்ங்கிறதுக்கு அர்த்தம் அதை புலநடக்க கட்டுப்பாட்டோட மன ஒருமுகப்பாட்டோட அது தன்மயம் ஆக்கிக்கிறதுக்கு பேர் யோகம்னு பேர் வியவஸ்திதிகின்னு சொன்னா அதுலேயே உறுதியா இருக்கிறதுன்னு பேர் ஆக ஞான யோக வியவஸ்திதிகி ஞானம்ங்கிறது சிரவணம் ஸ்ரவணத்தின் மூலமாக பெறப்படுற ஞானம் யோகம் அப்படிங்கிறது மன்னனத்துக்கு அப்புறம் பண்றது ஞானத்திலேயே மன்னனத்தையும் கொண்டு விடலாம் ஸ்ரவண மன்னனம் தான் ஞானம் யோகம்னா நிதித்தியாசனம் வியவஸ்தி தினா வேறு எதிலையும் மனசை செலுத்தாமல் இருக்கிறது ஏற்கனவே நம்ம பதிமூணா அத்தியாயத்தில் பார்த்தோம் அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் தத்துவ ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை நன்றாக புரிந்து கொண்டு அந்த பிரயோஜனத்தை பெறுவதற்காக வேதாந்த சாஸ்திரத்தை முறையாக படிப்பது ஸ்ரவண மரண நிதித்தியாசனங்களை பண்ணுவதுன்னு அர்த்தம் பார்த்தோம் அதே அர்த்தந்தான் இதுக்கும் ஆகா அபயம் சத்வசம் சுத்தி ி இந்த மூணு சொற்களுக்கு பொருள் பார்த்துருக்கோம் தொடர்ந்து மேலும் வரக்கூடிய சப்தங்களுக்குலாம் அர்த்தம் நாளைக்கு பார்ப்போம் ஸ்ரீ பகவானு அபயம் சத்வசம் சுத்திஹி ஞானயோகி தானம் தமச்ச யஜாஸ்தப ஆர்ஜவம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள்